அடுத்து அன்பாசிரியர் அருளாசிரியர் அனைத்து அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவரிடமும் அன்பும் அருளும் நிறைந்த நிலையில் எங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள் வேதாந்த விற்பனர் வேதாந்த வகுப்புகள் நடத்துகின்ற ஞானாசிரியர் வணக்கத்திற்குரிய சீர்வளர் சீர் மெய்யப்பஞான சுவாமிகள் தலைமை மற்றும் ஆசி உரை வழங்குமாறு பணிவோடு வணக்கத்தோடும் வேண்டுகிறோம் இரண்டாவது கைவல்ய மாநில மாநாட்டிற்கு வந்திருக்கின்ற ஞானிகள் வேதாந்த ஆச்சாரியார்கள் வேதாந்திகள் வேதாந்த மாணவர்கள் ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த ஆசிர்வாதங்கள் வரவேற்புரை நிகழ்த்திய நம்முடைய காப்பிய கவிஞர் அவர்கள் சொன்னது போல இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்கள் அனைவரும் அவரவர் துறையிலே மிகவும் உயர்ந்தவர்கள் சிகரம் தொட்டவர்கள் அதே போல விளக்க உரியிலே ரவிச்சந்திரன் சொன்னது போல இங்கே கைவெளி என ஆலங்கால் பட்டு கைவெளியான மீதம் படிப்பதும் போதிப்பதுமே தன்னுடைய வாழ்நாளின் நோக்கமாக கொண்டுள்ள ஞானிகள் பலர் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த ஆசிர்வாதங்கள் இந்த திருமடம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கோவிலூர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகின்ற முத்துராமலிங்கமான தேசிய சுவாமிகள் அவர்கள் இந்த திருமணத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலாம் ஆண்டு பூமி பூஜையை போட்டு தொடங்கியனார் அப்பொழுது அன்றைக்கு இது மிகச் சிறிய கிராமம் இங்கே எந்த கடையும் கிடையாது அதனால பூஜைக்கு உள்ள சாமான் வருவதற்கு சற்று தாமதமானது அதுக்குள்ள குறிச்ச நேரம் கடந்துருமோங்கிற கவலையில் எல்லாரும் பதற்கின்றிருக்கப்ப திருநெல்லையே கன்னி பெண்ணாக வந்து பூஜை பொருள்களை கொடுத்து பதராதே பூஜை செய் மடமும் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் என்று ஆசிர்வதித்து சென்றார் அன்றைக்கு ஏற்றப்பட்ட அக்கினி இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கடந்து இன்று வரை சிறப்பாக நடைபெறுகிறது வேதாந்த பிரகடனமும் தொடர்ந்து நடந்து வருகிறது இப்படிப்பட்ட திருமணத்திலே கைவேல் எவ்வளியது மாநாட்டை இரண்டாவது மாநாட்டை நடத்துவது மிகச் சிறப்பானது ஏறக்குறைய தத்துவராயரும் தாண்டவராயரும் சமகாலத்தவர்கள் இருவருமே பதினைந்தாம் நூற்றாண்டுடைய இறுதியிலே தோன்றி பதினாறாம் நூற்றாண்டுடைய தொடக்கம் வரைக்கும் வாழ்ந்தவர்கள் இரண்டு பேருமே மகா கவிஞர்கள் இரண்டு பேருடைய பாடல்களும் செய்யுள் மட்டுமல்ல நல்ல தெளிவான தமிழிலே பழகும் தமிழிலே அருமையான சொல்நயம் ஓசை நயம் மற்றும் சந்தம் உணர்ச்சி எல்லாவற்றையும் கொண்டு விளங்கக்கூடியவை அப்படிப்பட்ட தாண்டவராயர் இயற்றிய நூல் கைவல்யம் தாண்டவராயர் இதனை பதினோராம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே தோற்றுவித்திருக்கலாம் பதினாறாம் நூற்றாண்டிலே தொடங்கப்பட்ட எழுதப்பட்ட நூல் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் யாருக்கும் படித்ததாகவோ எழுதியதாகவோ பேசியதாகவோ தெரியவில்லை அதற்குரிய சான்றுகள் எதுவும் இல்லை இந்த கோவிலூர் திருமணம் இதனுடைய வேதாந்த மரபு அந்த வேதாந்த தமிழ் வேதாந்த இயக்கம் தோன்றிய பின்னர் இந்த தமிழ் வேதாந்த நூல்களும் பரவின கைவல்யனமனி எதுவும் பரவியது அதன் பின்னர் ஜெர்மன் ஆங்கிலம் இந்தி போன்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டதாக சொல்கிறார்கள் இதுதான் வரலாறு நமக்கு கூறுகின்ற சான்று கைவலித்தை பொறுத்த மட்டிலே கைவலிய நபஞ்சத்தை பெற்றவர் தாண்டவராயர் அதனை வளர்த்தது இத்திருமணம் இந்த கைவலி நபனியதனுடைய புகழ் இந்த கைவலை நமதம் பரவுவதற்கு ஆணிவேராகவும் அடிநாதகமாகவும் இருந்து வருகிறது இந்த திருமடம் இந்த திருமடத்திலே அவர்கள் சொன்னது போல பதினாறு நூல்கள் போதிக்கப்பட்டு வருகின்றன அனைத்து நூல்களும் அருமையான வேதாந்த நூல்கள் அதிலே பாகுபாடு கிடையாது தத்துவராயருடைய நாலு நூல்கள் நானாஜிவாத கட்டளை கீதாச்சார தாலாட்டு சசிவண்ணபோதம் மகாராஜா துறவு வைராக்கிய சதகம் வைராக்கிய தீபம் லட்சணாபுருத்தி கைவலை நவணியுதம் லட்சணபர்த்தி வேதாந்த சூடாமணி கைவல் எனவனிதம் அடுத்தது விவேக சூடாமணி ஐயவதி பரணி ஈஸ்வரகீதை அப்புறம் பகவத்கீதை பிரம்மகீதை த பஞ்சதசி ஞான வாசிட்டம் என்று பதினாறு நூல்களும் இங்கே நடத்தப்படுகின்றன இதில் கைவல் போலவே மிகுந்த பெருமை உடையது அதுவும் உலகங்களும் பரவி இருக்கிறது எல்லா வேதாந்த நூல்களையும் எங்கும் பரப்ப வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கியமான ஆவல் அதிலே குறிப்பாக இப்போ கைவல்லிய நவீதத்தை எது எடுத்துக்கொண்டுமென்றால் சென்ற ஆண்டு பாடியநல்லூரிலே கைவல்லிய நவீனித மாநாடு மிக பிரம்மாண்டமான அளவிலே நடந்தது ஐம்பத்து மூன்று அழை அமைப்புகள் கலந்து கொண்டதாக சொன்னார்கள் இப்பொழுது இங்கே அறுபத்தைந்து அழைப்பு அமைப்புகள் பதிவு பெற்றிருக்கின்றன இத்தனை அமைப்புகள் சார்ந்து இந்த வேதாந்த இலக்கிய நூலை நம்ம பொறுத்தமட்டில் இது வந்து வேதாந்த நூல் என்று மட்டும் ஒதுக்காமல் அது இலக்கியமாகவும் கருதி வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இந்த பதினாறு நூல்களுமே அருமையான நூல்கள் தத்துவ அயர்வீதியில் சந்தம் அங்கேவதை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் கைவல் ஏற்கனவே இதற்கு ஒரு அமைப்புகள் இருக்கின்றன ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது இதனி வளர்ப்பதன் மூலமாக மற்ற நூல்களையும் எங்களால் அறிமுகப்படுத்த முடியும் என்பதே எங்களுடைய ஆசை இந்த திருமணத்தினுடைய ஆசை மற்ற நூல்களையும் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் எல்லா நூல்களும் வேதாந்தத்தினுடைய வேதாந்த தத்துவங்களுடைய சாரத்தை இறக்கி வெண்ணை போல எளிதாக உண்ணுவதற்கும் செறிப்பதற்கும் நிலையிலே தருகின்றது அதனை வளர்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய பேராசை கைவல் இனவிதத்தை பற்றிய இரண்டு செய்திகளை மட்டும் நான் முன்னாடியே சொன்னேன் தத்துவராயிரும் தாண்டவராயிரும் ஏக சமகாலத்தவர்கள் அவர்களுடைய கவிதைகள் எல்லாமே அருமையாக இருக்கும் அதில் ரெண்டே ரெண்டு மட்டும் ஒன்று கவித்திறன் எங்களுடைய இறைவணக்கத்தில் ஒரு பாட்டு இருக்குது அது ஒரு குரல் வெண்பா ஏழு சீர் உள்ள ஒரு குரல் வெண்பார் அதில் ஆறு சீருக்கு ஆறு இறைவருடைய பெயர் ஒரு சீரில் நீங்கள் செய்ய வேண்டிய கருத்தினுடைய வலியுறுத்தல் ஆனைமுகன் ஆறுமுகன் நம்பிக்கை பொன்னம்பலவன் ஞான ஒரு வாணியை உள்நாடு உள்நாடு என்பது நாம் செய்யக்கூடிய நாம் மேற்கொள்ளக்கூடிய வேண்டிய நன்னெறி இந்த மாதிரி அடைமொழி இல்லாமலோ பண்புச்சொல் இல்லாமலோ அல்லது வேறு உரிச்சொல் இல்லாமலோ கடவுள்கள் பேரை மட்டுமே குறிப்பிட்டு ஒரு கவிதை எழுதுவது என்பது மிக மிக கடினம் என்பது போல உள்ளவங்களுக்கு தெரியும் தாண்டவராயர் பிரம்மத்தினுடைய சர்க்குணங்கள் பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ரெண்டு பாடல் ஒன்று வந்து நேர்முறை இந்தொன்று எதிர்மறை நித்தியம் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அதாவது பதிமூணு புஸ்த பதினாறு புஸ்தகத்தில் சொன்னேன் இல்லைங்களா அது எங்களுடைய மூன்றாவது வடாதிபதி சிதம்பரம் சுவாமிகள் என்று பெயருள்ள கருணாநிதி என்று அழைக்கப்பட்ட கருணாநிதி சாமிகள் எழுதிய லட்சணாவிருத்தி அதில் பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை பிரம்மத்தினுடைய சர்க்குணங்களை அஷ்டோத்தரமாக நூற்றி கவிதைகளாக நூற்றி எட்டு விருத்தங்களாக இதில் இன்னொன்று முக்கியம் தாண்டவராயிரும் தத்துவராயிரும் பெரும்பாலும் விருத்தமாக தான் இருக்குது பரணியை தவிர பாக்கி எல்லா பாட்டும் விருத்த பாடல்கள் அந்த காலத்தில் விருத்தம் தான் பரவலாக இருந்திருக்கும் கோயில் அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் அந்த நூற்றி எட்டு குடும்பத்தினுடைய சர்க்குணங்கள் தான் அந்த நூற்றி எட்டு சர்க்குணங்களை ஏறக்குறைய ஒரு பதினெட்டு குணங்களை எடுத்து ஒரு இன்னொரு பதினெட்டு நித்தியம் பூரணம் ஏகம் பரமார்த்தம் பரபிரம்மம் நிதானம் சாந்தம் சத்தியம் கேவலம் துரியம் சமம் தெருக்கு கூடஸ்தன் சாட்சி போதம் சுத்தம் இலக்கியம் சனாதனம் ஜீவன் தத்துவம் விண்ஜோதி ஆன்மா முத்தம் விபு சூக்குமம் என்று இவ்வண்ணம் விதி குணங்கள் செய்யும் வேதம் வரிசையாக சொன்ன அத்தனையும் பிரம்மத்தினுடைய சர்க்குணங்கள் உங்களுக்கு தெரியும் பிரம்மத்தை இரண்டு வகையாக ஒன்று சர்க்குணம் இன்னொன்று நிற்குணம் நிற்குண பிரம்மத்தை நம்மை போன்றவர்கள் அடைவது நம்மை போன்றவர்கள் அறிவது கடினம் முதல்ல சர்க்குணத்தை தெரிந்து பின்னர் நிற்குணத்திற்கு போக வேண்டும் அதனால் அதேமாரி எதிர்மறையாக அசலம் நிரஞ்சனம் அமிர்தம் அப்பிரமேயம் விம்மலம் வசனாதீதம் அசடம் அனாமயம் அசங்கம் அதுலம் நிரந்தரம் அகோரம் அகோச்சரம் அண்டம் அசம் அனந்தம் அவிநாசி நிற்குணம் நிற்களம் நிற அவயவம் அநாதி அசரீரியம் அவிவாக அவிவகாரம் அத்வைதம் என விளக்கம் அநேகம் உண்டே இப்படி ஏதாவது தத்துவராயிரம் அதேமாரி பிரம்மகதியில் ஒரு பாட்டு பாடுறாரு நித்தன் நிற்புணன் நிர்மலன் நீழ்வொழி சுத்தன் ஏகன் சுருதி தொடர்பு எல்லாம் அத்தன் எண்ணையும் ஆண்டவன் அருளினன் தத்துவன் திருத்தாளே வணங்குவான் இது இருந்தாலும் ரெண்டு அடைமொழிச்சல் வந்துருச்சு நீள் ஒளி ஒளின்னு சொல்லியிருந்தா சரி நீள் ஒளி அதேமாரி எண்ணையும் ஆண்டவன் ஆண்டவன் அப்படி தெளிவாக கவிதை எழுதுவது என்பது மிக மிக கடினம் வேதாந்தத்தில் எல்லாத்தையுமே ஓமிய ஓமியம் மூலமாக வழியாகத்தான் விளக்க முடியும் விளக்குகிறோம் ஏன்ட்டா நேரடியாக நமக்கு பிரம்மத்தை காட்டு இந்த ஆறு பிரமாணங்களிலே ஓமியம் அனுமானம் ரெண்டையும் தான் நம்ம ரொம்ப அதிகமாக பயன்படுத்தும் அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் நேரம் சீடனை பார்த்து கருணா கழாட்சம் நயனதீட்சி அப்புறம் ஸ்பரிச தீட்சை அப்புறம் ஞான தீட்சை உபதேச இப்படி நாலு வகை அதுக்கு என்ன சொல்கிறாரு ஆமையை போல கூட தள்ளி இருந்து ஆமை தன்னுடைய முட்டையை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குமா அதாவது முட்டையை என்கிட்ட போயிருந்தானு ஆனால் கிட்டத்தில் வராது கோழி தன்னுடைய சிறகாலை அரவணைத்து முட்டையை பிடிக்கும் இந்த மாதிரியும் கருணை நயன தீட்சை ஸ்பரிச அப்புறம் ஞானதீட்ச உபதேசம் அதாவது சாதாரணமாக சொல்லுவோம் கண்டவர் வெண்டதில்லை வெண்டவர் கண்டதில்லைன்னு இறைவனை அறிந்தவர்கள் பேசுவதற்கு இயலாது வேதாந்தத்தில் எல்லாருக்கும் தெரியும் விவேகம் வைராக்கியம் சக்க சம்பத்து மும்மூட்சித்துவம் இதை கொண்டு எல்லாத்தையும் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்று எல்லாவற்றையும் கேட்டு ஆராய்ந்து விசாரணை செய்து வேண்டாதவற்றை ஒதுக்கி இறைப்பொருள் மட்டுமே நம்முடைய உள்ளத்திலே தோன்றும் எரிபொருள் மட்டுமே நம்முடைய உணர்விற்கு படம் உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ நமக்கு பேசக்கூடிய ஆழ்ந்த அனுபவமும் பரமானந்தமும் இருக்கிற பொழுது பேசும் வாய்ப்பு இருக்காது அருணியனா சொல்லுற மாதிரி சும்மா இருப்பதே சுகம் அப்படி பந்தங்களிலிருந்து விடுபட்ட ஞானி பேசாமளியாக மாறுவதை ஒரு பாட்டில் சொல்கிறார் ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு திருவிழா காலத்தில் தன்னுடைய தாயினுடைய ஊருக்கு வருகிறாள் அவளுடைய திருமணத்திற்கு வராத தோழி அவளை பார்த்து உன் புருஷன் இங்கே உன் கணவன் இங்கே அப்புடின்னு திருவிழா சந்தடியில் கூட்டத்தில் இருக்கிறவங்கள அவனா இவனா அவரா அவரான் இவர் இல்லை இல்லைன்னு சொல்லணும் இந்த ஒரு காலகட்டத்தில் இவளுடைய கணவனையே காட்டுறப்ப அவன் என்ன பண்ண ஆமான்னு சொல்லலை ஆம் என்னுடைய மனாளன் அவர்தான் மனம் கவர்ந்த இந்த வசனம்லாம் இல்லை என்ன தன்பதி அல்லா பேர்கள் தம்மை அல்லன் அல்லன் என்றும் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மெளனமாய் ஆனாள் என்பது போல் நீக்கி இது அன்று இது அன்று என சேடித்த பின்பு பரபிரம்மும் தன்னை பேசாமல் காட்டும் வேதம் வேதம் என்ன சொல்லுது பரபிரம்மத்தை பார்த்தவன் பேசமாட்டான் பரப்புறமும் வார்த்தைக்கு பேசுதலுக்கு உட்படாதது வார்த்தைகளாலே வர்ணிக்கப்பட முடியாதது அதனாலே பேசுவதற்கு எங்கே வாய்ப்பில்லை முடியவும் முடியாது என்பதனாலே மௌனியாக நின்றாள் இப்படி அருமையான நுணுக்கமான உரிமைகள் பல இல்லை இதை தாய் மாணவர் வர்ணியினாரின்னு பெற்றார் அணுது பேசாத போன நிலை கற்றார் உனி பிரியார் கண்டால் பராபரமே இது தாய்மானார் இப்படி உரையிறந்த அன்பர் உள்ளத்து ஓங்கொழியாய் ஓங்கி கரையிறந்த இன்பக் கடலே பராபரமே அருணா சொறாரு பிரம்மத்தை பற்றி திருச்சிராப்பள்ளி திருப்புகளில் இருக்கு வாசித்து காணும் ஒனாதது பூசித்து கூட ஒனாதது வாய்விட்டு பேச ஒனாதது நெஞ்சினால் ஏசமாகும் தோ உணாதது நேற்கு பேரணது மாயைக்கு சூழ் ஒனாதது விந்துநாத ஓசைக்கு தூரமானது மாசற்று கீரமானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயின் யோகத்தை சேருமாறு மெய்ஞானத்தை போதிப்பாய் அதாவது இந்த மாநாட்டில் நாங்கள் விரும்புவதெல்லாம் வேதாந்தம் ரவி சொன்னது போல இந்த திருமடத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான வேதாந்திகள் உருவாகியிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான வேதாந்த ஆச்சாரியார்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூற்றி பத்து மடம் காசியானந்த சுவாமிகளாலே பட்டியலிடப்பட்டிருக்கின்றன இரநூறு மடத்துக்கு மேலே இன்னொரு விஷயம் நம்முடைய கோவிலூர் வேதாந்த மரபு என்பது அகில அறியப்பட்ட ஒன்று கோவிலூர் அக்கடா அக்காடானா கொடைன்னு அர்த்தம் இந்த கும்பமேளா நடக்குது இல்லையா ஹரித்வார் கும்பமேளா ஹரிதுவார் கும்பமேளாவில் இந்த கோவிலூர் என்று ஓர் இடம் ஒதுக்க வைக்கப்பட்டு அதிலே இவர்களுக்கு அன்னதானம் செய்வதற்கு உரிமை இருந்திருக்கிறது அங்கே அன்னதானம் செய்வதும் அதற்குரிய கொடைகளை வள வசூலிப்பதும் பெரிய வியாபாரம் இன்றைக்கி இங்கே பெரிய சண்டை நடக்குது யாரும் முதல்ல குளிக்கிற பெரிய சண்டை அதனால் நமக்கு அங்கே மகந்த் அப்படின்பாங்க நமக்கு மகாமகந்த அதாவது என்றும் அறியப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கோயிலூர் மடாலயம் மீண்டும் அந்த அளவுக்கு பெருமையை பெற வேண்டும் என்பதனாலே தான் இந்த மாநாடு போன்றவற்றை நடத்துகிறோம் வேதாந்தமும் பரவ வேண்டும் சாதுக்களும் நல்ல சாதுக்களும் பெருக்க வேண்டும் கோவிலூர் மடாலயம் வளர வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம் பேராசை என்பதை தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி